நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துளியை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமர சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போலே நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் என்று எனது தருமை தாயை வணங்கி இன்றைய சிந்தனை துடியை பார்ப்போம் பாராங்கல்லும் ஓர் அற்புத சிற்பியும் ஓர் அற்புத சிற்பி ஒரு நாள் தெருவில் போய்கொண்டிருந்தார் ஒரு கடையறிய கனத்த பாறாங்கல் ஒன்றை பார்த்தார் ஏதோ ஒரு பெரிய புதையலை பார்த்த மகிழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அதன் பின் அந்த கடைக்காரரிடம் சென்று ஐயா இந்த பாறாங்கல் தங்களுக்கு தேவையா அல்லது இதை நான் எடுத்து செல்லலாமா என்று கேட்டார் தாராளமா எடுத்து செல்லுங்கள் இது இந்த இடத்தில் பெரிய இளையூராய் கிடைக்கிறது போவோர் வருவோர் எல்லாம் இடறி விழுகின்றனர் என்றார் கடைக்காரர் பாாங்கல்லை உருட்டி சென்ற அந்த சிற்பி அதை மிக நுட்பமாக அழகாக செதுக்கி அற்புதமான கடவுள் சிலை ஒன்றை உருவாக்கினார் அந்த சிலை கடைத்தறிவில் விலைக்கு வந்தது போட்டி போட்டு மக்கள் அதை விலைக்கு கேட்டனர் அப்படி கேட்டவர்களுள் கல்லை கொடுத்த கடைக்காரரும் ஒருவர் முடிவில் அந்த கடைக்காரரே அதிக விலை கொடுத்து அந்த சிலையை பெற்று கொண்டார் அந்த சிற்பியை மறந்துவிட்ட அந்த கடைக்காரர் இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்லை எந்த மலையிலிருந்து எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு சிற்பி வேறு எங்கிருந்தும் இல்லை சார் தங்கள் கடைவாசலில் தான் அதை கண்டெடுத்தேன் என்னை நினைவில்லையா தங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன் இடையூறாய் கிடைக்கிறது என்று சொல்லி என்னிடம் கொடுத்த சார் அது என்றார் கடைக்காரரோ மிகவும் வியந்தார் தங்கள் பார்வை இது தடைக்கல்லாய் தெரிந்தது என் பார்வையில் கடவுளை பொதிந்து வைத்திருக்கும் சிற்பக்கல்லாய் தெரிந்தது வேண்டாத பகுதியை எல்லாம் செதுக்கி எடுத்தேன் உள்ளே இருந்த கடவுளின் உருவம் வெளிப்பட்டது என்றார் தேவையற்ற வார்த்தைகளை வாழ்வில் நீக்கினால் நாமும் விலைமதிப்பற்ற மனிதனாய் ஒவ்வொருவரும் நம்மை போற்றும் வகையில் வாழ்ந்து காண்பிக்கலாம் நல்லதை பார்ப்போம் நல்லதை கேட்போம் நல்லதை தேர்ந்தெடுப்போம் வண்ணங்கள் பலவாய் இருக்கலாம் எண்ணங்கள் ஒன்றாய் நன்றாய் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருந்து பிடைத்தவர் சா தேன்மொழி முத்துக்குமர சுவாமி